நற்றினையின் அறிவு மஞ்சள் தலைக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் நாம இந்த வாரம் நம்ம அறிவு மஞ்சள் தலையில பேசி தெரிஞ்சுக்க போற தகவல் பகுதி அளவிலான அஞ்சல் தலை அதாவது செமி போஸ்டல் ஸ்டாம்ப் பத்தி அஞ்சல் தலைகள் வெளியிடுற நோக்கமே மக்களுக்கு தபால் சேவை செய்யறதோட அரசாங்கத்துக்கும் இதனால வருமானம் வரணுங்கிற காரணத்துக்கு தான் இத நாம இத்தனை நாள் தெரிஞ்சுக்கிட்ட பல்வேறு அஞ்சல் தலை தகவல்கள் மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் சில சமயங்களில் இந்த வரையறையை விட்டு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வருமானம் ஈட்டி சில சேவைகளுக்கு உபயோகப்படுத்துறதுக்கும் அஞ்சல் தலைகளை வெளியிடுவாங்க இதைத்தான் பகுதி அளவிலான அஞ்சல் தலைகள் அதாவது செமி போஸ்டல் ஸ்டாம்ப்னு சொல்லுவோம் முதன் முதலாக பகுதி அளவிலான அஞ்சல் தலைகளை எப்போ வெளியிட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இங்கிலாந்தில் வெளியிட்டாங்க அஞ்சல் துறையில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக இங்கிலாந்து அரசாங்கம் இந்த செமி போஸ்டல் அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க இதை எப்படி நடைமுறையில மக்கள் பின்பற்ற வேண்டியிருந்ததுன்னா இங்கிலாந்தோட நாணய மதிப்பில் ஒரு பெண்ணி மதிப்புள்ள அஞ்சல் தலைக்கு மக்கள் எல்லோரும் ஆறு பென்ஸ் கொடுத்து வாங்க வேண்டியிருந்தது இந்த ஆறு பென்ஸில் ஒரு பெண்ணி இங்கிலாந்து அரசாங்கத்துக்கும் அஞ்சு பென்ஸ் அஞ்சல் ஊழியர்களுக்கும் போய் சேர்ற மாதிரி அமைச்சாங்க இது மூலமாக அஞ்சல் ஊழியர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இப்படிப்பட்ட அஞ்சல் தலைகளை தான் பகுதி அளவிலான அஞ்சல் தலை அதாவது செமி போஸ்டல் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நியூ செவ்வேல்ஸ் அப்புறம் விக்டோரியா மாகாணங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி விக்டோரியா மகாராணியோட வைரவளவுக்காக பகுதி அளவிலான அஞ்சல் தலைகளை வெளியிட்டாங்க அந்த சமயத்துல ஒரு பெண்ணி மதிப்புள்ள அஞ்சல் தலைகளை பன்னெண்டு மடங்கு உயர்த்தி வித்தாங்க இருபதாம் நூற்றாண்டுல இது பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவ தொடங்குச்சு சில நாடுகள்ல செமி போஸ்டல் ஸ்டாம்ப்ங்கிறது வருடாந்திர அஞ்சல் தலை வெளியீடாவே அமைஞ்சதுன்னா பாத்துக்கோங்களேன் முதல் உலக போர் சமயங்கள்ல செஞ்சிலுவை சங்க நிதி திரட்டுறதுக்காக செமி போஸ்டல் ஸ்டாம்ப் ரொம்ப உதவிகரமா இருந்தது இப்படி அஞ்சல் ஊழியர்களுக்கு நிதி செஞ்சிலுவை சங்கத்துக்காக நிதி இப்படி அஞ்சல் தலைகள் மூலமாக நிதி வசூல் செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நியூசிலாந்து நாடு தன்னோட நாட்டு மக்களுக்கான சுகாதார நடவடிக்கைகளுக்காக பகுதி அளவிலான அஞ்சல் திரைகளை வெளியிட்டு ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தினாங்க சரி சாதாரண அஞ்சல் தலையையும் பகுதி அளவிலான அஞ்சல் தலையும் நம்ம எப்படி வேறுபடுத்தி பார்க்க முடியும் அது முடியுமா அப்படின்னா முடியும் அதை அடுத்து பார்க்கணும் சாதாரண அஞ்சல் தலைகளில் ரெண்டு வெவ்வேறு மதிப்புகள் பின் செஞ்சிருப்பாங்க ஒரு மதிப்பு அரசாங்கத்தோட அஞ்சல் துறைக்கும் மற்றொரு மதிப்பு எந்த சேவைக்காக நிதி திரட்டுறாங்களோ அதுக்கானதாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு மேற்கு ஜெர்மனி நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளியிட்ட ஒரு சாதாரண அஞ்சல் தலையை எடுத்துக்குவோம் அந்த அஞ்சல் தலையில் அறுபது கூட்டல் முப்பதுன்ட்டு பிரிண்ட் செஞ்சுருந்தாங்க அறுபது மதிப்பு அரசாங்கத்துக்கும் முப்பது மதிப்பு சில சேவைகளுக்குமாக பகுதி அளவிலான அஞ்சல் தலை வெளியீடு மூலமாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் சமீப காலங்களில் இந்த மாதிரியான முறை இப்போ வெளியிடுற அஞ்சல் தலைகளில் இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா பகுதி அளவிலான அஞ்சல் துறைகளை சாதாரண அஞ்சல் தலைகளாகவே வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா எந்த சேவைக்காக நிதி தேவைப்படுதோ அந்த சேவைக்காகவே அஞ்சல் தலைகளை வந்து முழுமையாக வெளியிடுறாங்க அமெரிக்கா ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியிட்ட அஞ்சல் தொலை மிக சிறந்த உதாரணங்கிறதுக்கு அந்த நாடு கேன்சர் நோய் ஆராய்ச்சிக்காக நிதி திரட்ட வெளியிட்டது அந்த அஞ்சல் தொலை மேலும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டு வருஷ இடைவெளிகளில் அஞ்சு அஞ்சல் தொலைகளை மருத்துவ ஆராய்ச்சி நிதிக்காக வெளியிடவும் திட்டமிட்டுருக்காங்க அதோட முதல் பகுதியாக கடந்த வருஷம் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் முதியவர்களுக்கு வர்ற அல்சிமர் அப்படிங்கிற ஞாபக மருதி நோய்க்கான ஆராய்ச்சிக்காக ஒரு அஞ்சல் தொலை வெளியிட்ருக்காங்க ஸோ நாம் நினைக்கிற மாதிரி ஒரு அஞ்சல் தலை கடித போக்குவரத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்தப்படுறதில்லை அது பற்பல நாட்டு நல சேவைகளுக்காகவும் ஆராய்ச்சிகளுக்கு கூட வெளியிடுறதுங்கிறது தான் இதில் உண்மை அடுத்த வாரம் நாம் அறிவும் அஞ்சல் தலையில் பேசி தெரிஞ்சுக்கப் போகிறது அகதிகள் நிவாரண அஞ்சல் தலைகள் அதாவது ரெஃப்யூஜி ரிலீஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பற்றி அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்